அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு ஈன்றாள் பசி காண்பான் ஆயினும் செய்ய சான்றோர் பழிக்கும் வினை பிறகு வருந்துற மாதிரி ஒரு காரியத்தை செய்துவிட்டு பிறகு வருந்த கூடாதுங்கிற அர்த்தத்தை பார்த்தோம் முக்கியமா என்னன்னா இந்த தர்மத்தை கடைப்பிடிச்சுக்கிட்டே இருந்தா தான் தர்மத்துல இருக்கிற நுண்மையான அம்சங்கள்லாம் நமக்கு புரியும் மிகவும் வயது முதிர்ந்த தாயும் தந்தையும் கற்புடை மனைவியும் குழந்தையும் பசியால் வருந்தும் போது தீய காரியங்களை செய்தாவது காப்பாற்றுக ஒரு கருத்து வினை தூய்மைங்கிறது அதனால அதுக்கு தகுந்த ஒரு சில பொருளையும் நம்ம பார்க்கிறோம் பொருள் நூலின் வழி நடக்கும் போது அது விசேஷ தர்மம் அரசர் தொழிலுக்கு உரியலும் நன்கு மதிக்கப்படுதலும் உடைய மந்திரிகளுக்கு அது பொருத்தம் ஆகாது என்பது பற்றித்தான் இங்கே இவ்வாறு உபதேசித்திருக்கிறார் இது ஒரு அமைச்சனுக்கு இருக்க வேண்டிய இலக்கணம் அப்படின்னா இந்த தற்சமே உள்ள சூழ்நிலைகளை நினைச்சு பாருங்க அம்மா பசிச்சு துக்கப்பட்டா கூட தன்னுடைய பதவியை பயன்படுத்தி பொருள் ஈட்டி அம்மாவை காப்பாற்ற கூடாது அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிற கருத்தை இக்காலத்து அரசியல்வாதிகள் நன்கு சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறார்கள் இந்த குரட்பாவில் தாய் வருத்தப்பட்டாலும் பரவாயில்லை தவறான செயலை அமைச்சர் செய்யக்கூடாது என்று வினை தூய்மையின் உயர்வை கூறுகிறார் சாமான்யமா ஒரு தனி மனிதன் செய்கிறது வேற ஒரு மந்திரி செய்கிறது வேற ஒரு தனி மனிதனுக்கு சொன்னதாக இதை எடுக்கக்கூடாது சாமானிய தர்மம் இல்லை இது பொது அறம் இல்லை இது சிறப்பு அறம் ஏன்னா தலைப்பு வந்து வினை தூய்மைங்கிறது அமைச்சியல்ல இருக்கக்கூடியது பெற்ற தாய்க்கு துன்பம் தருவதாக அமைந்தாலும் அறத்திற்கு புறம்பான செயல்களை அமைச்சர் செய்யக்கூடாது என்பது கருத்து இல்லாட்டி அந்த பதவியில் இருக்கக்கூடாது தனியா வந்து தாய்க்கு எப்படியா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொடுக்கணும் அப்படி எடுத்துக்கணும் அர்த்தத்தை ஒரு அழகான ஸ்லோகம் இப்படி சொல்லுகிறது அகிருத்தியம் நைவ கர்த்தவியம் பிராணத்தியாகி சம்ஸ்திதே நச்ச கிருத்தியம் பரித்யாஜியம் ஏஷ தர்ம சனாத்தனா போவதாக இருந்தாலும் செய்யக்கூடாத செயல்களை செய்யக்கூடாது சாஸ்திரம் எதை நிஷித்தம் என்று சொல்லி அதை செய்யக்கூடாது தர்மம் முக்கியமா இந்த உடம்பை காப்பாற்றுறது முக்கியமானு கேட்டா தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்காக வேண்டி உடம்பையே தியாகம் பண்ணாலும் தவறில்லை என்பது கருத்து செய்ய வேண்டிய செயலை செய்யாமலும் இருந்துடக்கூடாது செய்தக்க அல்ல செய்யக்கெடும் செய்தக்க செய்யாமையாலும் கெடும்ன்னு மற்றொரு இடத்துல வரப்போகிறது இதுவே நிலையான அறமாகும் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்லி இருக்கிறது அகிருத்தியம் நைவ கர்த்தவியம் செய்யக்கூடாது செய்யக்கூடாது பிராணத் தியாகேபி சம்ஸ்திதே பிராணனை விட நிலைமை வந்தாலும் சரி நச்ச கிருத்தியம் பரித்தியாஜ்யம் செய்ய வேண்டியதையும் செய்யாமல் இருந்திடக்கூடாது ஏஷ தர்ம சனாதனஹா இது இந்த உலகத்துல எப்போ நிலைச்சிருக்கக்கூடிய தர்மம் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஆகிய ஐந்து குரட்பாக்களில் பாபமும் பழியும் தரும் தீய செயல்களை செய்யக்கூடாது என்கின்ற கருத்தானது நன்றாக வற்புறுத்தி உபதேசிக்கப்பட்டிருக்கிறது இனி பதவுரை பார்க்கலாம் இன்றாள் தனது வறுமையின் காரணமாக தன்னை பெற்ற தாயினுடைய பசி பசியை காண்பான் கண்டு வருந்தும் சூழ்நிலை ஒருவனுக்கு ஆயினும் ஏற்படினும் அவருக்கு உணவு கொடுக்கும் பொருட்டு சான்றோர் அறிவில் சிறந்த நல்லோர் பழிக்கும் வினை பழிக்கக்கூடிய தீய செயல்களை செய்ய அவன் செய்யாதிருக்க வேண்டும் இதுல இன்னும் நுணுக்கமான ஒரு கருத்தும் நம்ம பார்க்கிறோம் ஒரு அமைச்சனுக்கும் கூட தன்னுடைய தாய் பசியால வருந்தக்கூடிய சூழ்நிலை ஏற்படலாம் அதிலிருந்து தெரிகிறது அமைச்சனுக்கு வறுமை இருக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குன்னு தெரிகிறது இந்த நுணுக்கங்களையெல்லாம் நாம் நன்றாக உயித்து உணர கடமைப்பட்டிருக்கிறோம் தனது வறுமையின் காரணமாக தன்னை பெற்ற தாயினுடைய பசியை கண்டு வருந்தும் சூழ்நிலை ஒருவனுக்கு ஏற்பட்டாலும் அவருக்கு உணவு கொடுக்கும் பொருட்டு அறிவில் சிறந்த நல்லோர் பழிக்கக்கூடிய தீய செயல்களை அவன் குறிப்பாக அமைச்சன் செய்யாதிருக்க வேண்டும் எந்த சூழ்நிலையிலும் தீய செயல்களை யாரும் செய்யக்கூடாது அதுவும் சமூகத்திற்கு வழிகாட்டக்கூடிய மேல்நிலையில் இருக்கக்கூடிய அமைச்சன் செய்யவே கூடாது என்பது கருத்து இன்றாள் பசி காண்பான் செய்ய சான்றோர் பழிக்கும் வினை அனைவருக்கும் மனமார்ந்த நல் வாழ்த்துகள் வள்ளுவம் வளர்க மனிதநேயம் வேதபுரி